அவர்களிடம் வந்து புறப்பட்டு சென்றார் அப்போது நபி சொல்லாஹு அணிஹி வசல்லம் அவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்ட என் சகோதரர் அவரை நலம் விசாரிக்க வருபவர் உங்களில் யார் என்று நபிசல்லும் அணிஹி செல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு புறப்பட்டார்கள் நாங்களும் அவர்களுடன் புறப்பட்டோம் நாங்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் இருந்தோம் எங்களிடம் செருப்புகளோ கால் தொப்பிகளோ சட்டைகளோ இல்லை இந்த வறுமையான நிலையில் அந்த வழக்கு பாறையில் நடந்து அவரது கூட்டத்தார் அவர்களும் அவர்களுடன் இருந்த அவர்களின் தோடர்களும் அவர் அருகில் நலம் விசாரிக்க சென்றார்கள் அவரின் உடல் நலம் விசாரித்தார்கள் ஒன்பது இரண்டு ஐந்து